வணக்கம் நேயர்களே நற்றினியின் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டில் இருந்து எஸ் செந்தில்குமார் இன்று பிப்ரவரி மாதம் இருபத்தி தேதி இந்த நாளில் நிகழ்ந்து சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி ஆண்டு சாமுவில் கோல்ட் என்பவர் சுழல் துப்பாக்கிக்கான அதாவது ரிவால்வர்கான அமெரிக்க காப்பரிமத்தை பெற்றார் இதே போல ஆண்டு தாமஸ் டெவன் போர்ட் என்பவர் மின்சாரத்தில் இயங்கும் மோட்டாருக்கான அமெரிக்க காப்புரிமத்தை பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சோவியத் ஒன்றியத்திற்கும் ஜப்பானுக்கும் இடையே தூதரக உறவு ஆரம்பிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அடால்ப் ஹிட்லர் அவர்கள் ஜெர்மனியின் குடியுரிமையை பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு பிலிப்பைன்ஸ் அதிபர் மார்கோஸ் அவர்கள் மக்கள் புரட்சியை அடுத்து ஆட்சியை கைவிட்டு விட்டு நாட்டை விட்டு வெளியேறினார் கொரசான் அகினோ என்பவர் புதிய அதிபரானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு மாதிரி அணுவாயுதத்தை சுமந்து சென்ற இந்தியாவின் முதல் ஏவுகணை பிரிதி ஏவப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி ஆண்டு வளைகுடா போரின் போது ஈராக்கின் ஸ்கட் ஏவுகணை ஒன்று சவுதி அரேபியாவின் டஹ்ரான் நரைல் அமெரிக்க இராணுவ தளத்தில் வேழ்ந்து வெடித்ததில் இருபத்தி எட்டு அமெரிக்க இராணுவத்தினர் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அசர்பை நகர்னோ கரபாக் பகுதியில் ஆர்மேனிய இராணுவத்தினர் 613 பதிமூன்று குடிமக்களை படுகொலை செய்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்காம் ஆண்டு மேற்கு கரை நகரான ஹெப்ரோனில் மசூதி ஒன்றில் இஸ்ரேலியரான்கள் கொல்லப்பட்டு நூத்தி இருபத்தி ஐந்து பேர் காயமடைந்தனர் ஆத்திரமடைந்த பாலஸ்தீனர்கள் கொலையாயை கொலையாளியை அடித்துக் கொன்றனர் இதனை அடுத்து நிகழ்ந்த வன்முறைகளில் இருபத்தி பாலஸ்தீனர்களும் ஒன்பது இஸ்ரேலியர்களும் கொல்லப்பட்டனர் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு உலகின் மக்கள் தொகை 6.5 புள்ளி ஐந்து விண்வெளியில் காணலாம் ஒன்பதாம் ஆண்டு இதே நாளில் ரஷ்ய முப்பத்தி இரண்டு விண்ணூர்தியில் விளாடினர் லியாகோப் மற்றும் வாலரி ஆகிய வீரர்கள் சல்யூப் ஆறு விண் பயணம் மேற்கொண்டனர் இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு எஸ் ராஜரத்னம் சிங்கப்பூரின் முன்னாள் வெளியுறவு அமைச்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆண்டு தனுஷ் தமிழ் திரைப்பட நடிகர் இந்நாளில் மறைந்தவர்கள் இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு சர் டொனால்டு பிராட்மென் ஆஸ்திரேலிய கிரிக்கெட் வீரர் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு நாகி ரெட்டி இந்திய திரைப்பட தயாரிப்பாளர் மற்றும் பத்திரிகையாளர் இரண்டாயிரத்தி ஆண்டு அர் வின்சென்ட் திரைப்பட ஒளிப்பதிவாளர் மற்றும் இயக்குனர் இந்நாளின் சிறப்புகள் குவைத் தேசிய மற்றும் பிலிப்பைன்ஸ் மக்கள் எழுச்சி மீண்டும் நாளை சந்திப்போம் நேயர்களே